தலைப்பு நூற்று பத்தொன்பது பஞ்சசபை ஆண்டவர் இருக்கும் பொதுஸ்தானங்கள் ஐந்து இவைகள் பஞ்ச சபைகளாக சொல்லப்பட்டிருக்கின்றன ஒன்று பிரிதுவி பொற்சபை இரண்டு அப்பு ரஜித சபை மூன்று தேயு தெய்வசபை நான்கு வாயு நிறுத்த சபை ஐந்து ஆகாயம் சிற்சபை